அழிதல் இயல்பாக உடனே வாழ்க்கையுமே வாழ்க்கைய சொல்லி இந்த சரீரத்துக்கு காரணமா இருக்கின்ற பஞ்சபூத பத்தி அடுத்த சொல்லபூதம் அழிந்து பானத்தில் அதில் பிறப்பு எண்பல்வார்கள் அதில் ஏழாவது நடக்கின்றன பூலோகத்திலே மனிதர் நடப்பன நீண்ட நிற்பன பரப்பன ஊர்வன என்று சொல்லக்கூடிய அறிவையை பிறப்புண்டு அறிந்து வகை பிறப்பின மேலோங்க உள்ளத சொல்லப்படுவன்க்கெல்லாம் காரணமாக பஞ்சபூதங்கள் சூழ பஞ்சபூதம்னு பெயர் இங்க சூட்ச பஞ்சபூதங்கள் இன்னும் உண்டு சூழ பஞ்சபூதங்களை அடிவுடுப சொல்ல பஞ்சபூதம் அழிந்து போம் அதாவது இந்த ஐந்து போகங்களும் சோழ பஞ்சபோதும் அடிஞ்சு போவோம் பிறகு பாலு திங்கள் முழுக்கள் போவோம் சூழ்ச்ச பஞ்சபூரங்களும் போயிடும் அப்படி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் மகாபழத்தை எல்லாம் போயிடும் அர்த்தம் வஞ்சா அசுரார் அடிஞ்சிடுவர் அசுரர்கள் வந்தியமாக ஆட்சியில கட்டி காலங்கள் எப்படி வண்டியமாக சேரையே மாதிரே வந்துட்டாங்க என்ன அனுமதி எனக்கு சந்தேகமாச்சு மயிலாடுன்னு சொல்லுனா ரெண்டு பேர் வந்து கொண்டு எப்பயோ மாயம் கொண்டு போடுவாங்க சந்தேகமா பார்த்துன்னா அப்படியே போக வேணாம் என்ன பண்ண உள்ள போனா சூட்டிண்ணா நோண்டிட்டு உள்ளே போயிட்டான் அப்புறம் சுத்திட்டு வந்தாரான் என்ன என்ன இப்பதான் போனீங்க அதுங்கள வந்துட்டீங்க வெளியில வந்து உள்ள போனீங்க வெளியில போயிருந்தீங்க அப்படின்னு கேட்க அனுமாரு உங்க போனீங்க அப்ப சரி கொண்டு போயிட்டான் அப்படின்னா உள்ள பள்ளம் இருக்கு சரி நீ போ சின்ன ஊரு எடுத்துக்கிட்டு அந்த வழியிலேயே போயிருப்போம் போயி எப்படி குழுவைதான் அப்படிங்க அப்படின்னு போது அப்படி வஞ்சிரம் வஞ்சகம் கெட்டிக்காரங்க அதான் சொன்ன வஞ்ச அசுரர் மணிமடுவர் அதாவது மேலோங்களே பிள்ளைகள் அழிவார்னு சொல்ற மாதர் மாதம் போம் தேவர்கள் அவங்க மாதிரி அவனும் அழிவா இருந்தான் வல்லறக்கர் வலியை பெருமை அறக்கர் சொன்ன மாதிரி வல்ல அறக்கர்கள் அது ரெண்டு இந்த அசுர கூட்டங்கள்ல அறக்கர் அசுரன் பேர் அறக்கரங்களுக்கு ரெண்டு பள்ளி பண்ணி இருக்குமா அந்த கொத்தி சாப்பிடுவாங்க பிர அறக்கர் வல்லறக்கர் துஞ்சுவார்கள் அவர்கள் ஆசைப்படுவார்கள் போறதுனால அப்ப தேவல என்ன இருக்கு அனுமதிக்கின்றிரும் போய்விடுவான் எல்லாமே அழிஞ்சு போனா தர்மதேவான என்ன வேலை இருக்கு பிரான் பதமும் போச்சு அப்புறம் திருமால் பண்ணவும் துஞ்சும் என்ன இருக்கு ஒன்றே பரமபதம் மேலான பதமாடிய பரமஸ்வரம் இருக்கு அது ஒன்று தான் அழியாது இந்த மூன்று பாடல்கள் அனித்தியம் செய்தி தூடு சொல்லி அதே போல காரணம் இருக்கின்ற பஞ்சபூதங்களை சொல்லி முழுவதும் நட்சத்திரங்கள் கிரகங்கள் அப்புறம் மேலூர் உள்ளாசிரர்கள் அரக்கர்கள் தேவர்கள் தேவேந்திரன் சித்திக்கக்கூடிய பிரம்மதேவன் திடிமையக்கூடிய நாராயணன் எல்லாரும் வெள்ளைக்காலத்தை அடைக்கிறார்கள் விரைக்கால எஞ்சிருக்கிறது என்ன பரமலன் பிரம்மசுரில் தான் எஞ்சிருக்கேன் சிவராத்திரி அப்படிமான உருவப்படுத்த யாரும் இல்லை அதே போல இங்கேயும் எல்லாருமே பிரம்மமும் மாய தான் இருக்கு ரெண்டுதான் இருக்கு எல்லா நாம மாயர் உடம்பு மாய பிரம்மத்துல உடுத்து இது கடைசி நிலை அவரை உருவப்படுத்தி சிவமான இருக்காரு தேடி இருக்கு போச்சு ரெண்டு பேரும் ஆசையா இருக்கு வழிபாடு பண்ணும் கட்டுப்பட்டது தானே அப்ப வழிபாடு பண்ணு நாலு காலத்துல அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணதான் அந்த பிள்ளை காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் முடியுது ராத்திரி முடியும் போது இது வந்து உனக்கு வர வேணும் கேட்டதுக்கு உங்களை எப்படி பிற்படுத்த வந்து நான்கு காலம் அபிஷேகம் பண்ணணும் நாலு ஜாமத்துக்கு அது போல பூலத்தில் உங்களுடைய செய்வார்கள் ஆனால் அவர்களுக்கு நீங்களை நிறைய பேருமே செய்யணும் என்று நான் கேட்கிறேன் அவன் தானே அப்படியே செய்வோம்னார் அதான் சிவராத்திரியை தான் காணும் அப்புறம் மீண்டும் சீட்டு ஆரம்பம் பழைய பேருக்கு அதான் சிவராத்திரி மகிமை துக்கம் அடுத்த மாதம் ஒண்ணு வேதாண்ல வாக்கியம் பதினோரு வாக்கியங்கள் அது ஒரு வாக்கியம் அதாவது ஒரு ரூபாய் சீட் ஒரு லட்ச ரூபாய் ஒரு ரூபாய் சீட்டு ஒரு லட்ச ரூபாய் அப்படி ஒரு மாசி எடுத்து லட்ச ரூபாய் ஒரு மாதிரி ஒரு லட்சம் லட்சம் ஒருத்தர் உண்டுக்கு வரும் மத்தவளா என்ன பண்றது ஆசபட்டு வாங்க வேண்டியது அப்புறம் போயிடுச்சா போயிடுச்சா ஒரு வந்துருமா வாங்கிட்டே இருப்பா வந்துரு நாளைக்கு வாங்கிட்டே இருக்கும் அப்ப ஒரு நாளைக்கு வந்துரு ஏன் போட்ட பண்ண போல சேர்ந்து சேமிப்போட்ட வந்துடுவா நாளைக்கு அப்படி வருவாங்களா அப்படின்னு சீட்டு போடுறவங்க எப்படி பிரவர்த்திக்கிறதுக்கு ஆசை வந்து காசுறாங்களோ அப்படி போல பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலயும் சும்மா ஒரு பூ வச்சு கும்பிட்டா அவங்க முத்தி கிடைக்கும்பா அது பாரு சுலக்கமா இருக்கு நம்மகிட்ட எல்லாம் ஆசை எடுத்துட்டு போகும் எடுத்துட்டு போயிடறாங்க போய் வைக்கிறாங்க முத்தி ஒன்னா கழிச்சிருப்பா அப்படின்னா பாக்குறாங்க என்னையா நீ கும்பிட்டு வரும் ஒண்ணா காணம் தான் அப்புறம் அழுத்தம் கிட்ட கேக்குறாங்க கும்பிட்டுக்கிட்டே தான் வரலாம் அப்படிங்கிறாங்க சரினு கும்பிட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஓசி வேண்டாம் காசு கொடுத்து வாங்க வாங்குறாங்க வாங்கி அப்புறம் பூஜை பண்றாங்க அப்படியே ஒரு ஆசை உண்ணாக்கி உண்டாக்கி அவருக்கு பக்துல ஆயிடுறாங்க அப்படிங்கிற அர்த்தமானதும் பேரு ஆசை ஆடுறது அது போல இங்கே இந்த சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணாங்க அவங்க எல்லாம் வரும் என்று சொன்னதுக்கு என்ன சொன்ன மரநாள அப்படி சில கதைகள் மான் கதைகள்லாம் அப்படித்தான் அவ அப்படியே தூங்குறதுக்கு தூங்கத்துக்கு இடிக்க இருக்காக உள்ளம் போட்டானா அந்த உள்ளிட்டானா புளிக்கு திறந்து வந்ததுக்காக புளி கீழே காட்டு இருக்கான் அப்புறம் கீழே சுவலி மருந்து தான் சிவமருங்கம் அது மேலே பட்டை தீவிர தெரியா பட்டை உடனே உடனே பாருங்க வெடிக்க போச்சு புளி பார்த்து இறக்க மாட்டேன்னு போயிடுச்சு அப்புறம் அவனுக்கு மரணக்காலம் வந்துச்சு அப்ப திடீர்னு உடனே சாதாரணத்துல கடைசி அவள் வந்துட்டாங்க நீ சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி ராத்திரி சிவராத்திரி வா கடை கூட்டி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்படி இது என்ன எல்லாரும் இப்படி அடுத்தவாத கதைகள்லாம் உண்ணுதான் ஆனாலும் வராம நீங்க காசி உடைக்க முடியா அந்த சிந்தனையோட இருந்தா புத்தி ஊர்பட்ட ஆசை வச்சுக்கிட்டே இருந்தீங்க காசி காசு அதே போல அண்ணாமல நினைக்க முடியாங்க நினைப்பு எப்படி இருக்கணும் கடைசி நினைப்பா இருக்கணும் இல்ல அது இவரு சொல்றாருல்ல கடவுளை காண முடியும் நான் விவேகானந்தர் நான் காட்டு என்ன காட்டு பக்கத்துல ஒரு தடாக மறந்தேன் கூண்டு போனாரா அம்மா காம்பினாரா அம்பிக்க எத வச்சுரான் இருக்காராம் முக்கு திணறிய வெளியே வந்தாரான் கடவுளை காட்ட காட்ட கொடுக்க அது சரி அது நீ உள்ள இருந்தே அப்படி எது நினைக்க நான் எது நினைக்க முடியுங்களையே நினைச்சேன் ஏதாவது நினைச்சிருக்கேன்ல எப்படப்பாவ மேல போய் தப்பிக்கலாமே அதான் நினைச்சேன் ஏன் அப்படி நினைக்க வே அப்படி அது போல அந்த திருவண்ணாமலையை நீக்க முத்தி இங்க திரு அண்ணாமலையாருக்கு அனுபவம் இருக்குமே நினைக்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு இருக்காங்க சாஸ்திரங்கள்ல ஒரு மறுக்க துறக்கம் உதவும் அர்த்தவாதம் என்று சொல்லப்போம் அது போல வேத பத வாக்கியம் வரும் அதுபோல இங்க இந்த சிவராத்திரியில அந்த அர்த்தவாத கதையெல்லாம் பூத்தில இருக்கணும்னா பக்தர்களுக்கு நன்மை நம்பிக்கை ஏற்படுத்தும் இருக்காங்க ஆகவே இந்த அடிப்படை வைத்து தான் பக்தி ஜெயித மரங்கள்ல இதை சொல்றது நாராயண உலகால் அடங்கி போச்சு அப்போ அந்த சமத்துல யார் உலகமா அழிஞ்சு போனதுனால மீண்டும் சீட்டு பண்றார் அவர் இந்த உருவம் பண்ணி அவங்க சொல்றாங்க வயிறு சம்பிரதாயத்தில் ஆக அதே சம்பிரதாயத்தை முழுக்கமாக ஏற்றுக்கொள்ள மனசுல சம்பளம் விதை சம்பந்த பொருத்தி இப்படி காட்ட பிள்ளை காலங்கள்ல என்பதை தெரிஞ்சுக்கலாம் சொல்ல எல்லா படங்களும் துஞ்சும் அடியும் ஆனால் துஞ்சாது உண்மையே படம் தேற்ற ஆகணும் ஒன்றே ஒன்று ஒன்றே மேம் அியாது என்று சொல்லி முடிச்சார் தூலி கரித்த உடம்பாகும் தொட்ட விதையும் தன்வடிமாய் போலி அடக்கி கொழுமிதனை கூறு ஊறான் முதல் மந்திரியானவர் கேட்கும் அவர் மூன்று கேள்விகள் கேட்டால் ரெண்டு கேள்வி பயில் சொல்லிவிட்டு மூன்றாம் கேள்வியானது சாட்சி கூடி இந்த உலக வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கலாம் அல்லவா என்பது மூன்றாவது கேள்வி சாட்சி பாவனை கோடி இருக்க முடியும் இருந்தாலும் சாட்சி பாவனை வர்றதுக்கு அபியாசம் அபியாசம் விசாரம் பண்ணணும் அல்லவா அதுக்கு தனியாக வேணும் அல்லவ குடும்பத்திலே இருந்தால் முடியுமா ஆகவே முடியாது என்று சொன்னார் அப்ப என்ன அப்படிப்பட்ட விசாரணைன்னு சொன்னா இந்த உலகமானது ரெண்டு விதமா இருக்கிறது தோன்றும் பொருள் தோற்றுவிக்கும் பொருள் ஆரம்பித்து தோல்வியும் தோற்றுவோம் என்ற பொருளியும் சொல்கிறேன் என்று ஆரம்பித்தார் தோன்றுபோது தோல்வது எல்லாம் அனித்தம் துக்கம் அசுத்தம் என்று சொன்னார் தோற்றுவிக்கும் பொழுது அது நித்தம் சுத்தம் இப்படல்கள்ழ்க்கை முக்கியம் மனித வாழ்க்கை சட்டமாக காலமுடையது அது ஆறு குருங்களுடைய அதன் மூலம் வரக்கூடிய நிலையாண்மையையும் அதன் பிறகு இதுக்கு ஆதாரமா இருக்கின்ற பஞ்சபூதமின் நிலையாமையும் மேல் லோக தேவர்கள் தேவ உப்பான பல இருக்கின்றன அவன் நிலையாமையும் எல்லாவற்றிலும் இருக்கின்ற சீட்டர்த்தா ஆகிய பிரம்மனும் பிரம்மனும் சித்திகர்த்தாவாகிய நாராயணும் அவரும் நிலையில்லாமல் போகிறார்கள் கர்ப்ப காலத்திலே சொல்லி முடிச்சார் இப்ப நிலையா இருக்கிற பரவாயில் சொல்லக்கூடிய பிரம் சொல்லுற ஒன்று தான் நிலையா இருக்கிறது என்பதே பாகத்தி ஆலோசனை மாதிரி சொல்லலாம் அகத்துவருத்தின்னு பேர் அதுவல்ல அதுவல்ல என்று நீக்கிட்டு போனாக்க எங்கிருக்கிறதுவோ அது அகத்தியாவத்தி பேரு இதுதான் காலங்கள்ல பிரபலமாக இருந்தது பாகத்தி ஆலோசனை ஆய்சங்கராக பிரபலப்படுத்தப்பட்டது இப்போ அகத்வாபுரத்தை விட பாகத்தி ஆலோசனை பிரபலமாக இருக்கிறது அழுத்தம் அத்தம் சொன்ன பிறகு அசுத்தம் சுத்தம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இது ஒரு பாட்டை முடிச்சுக்கிறார் அதன் பிறகு ஆறு பாடல்கள்ல துக்கம் சொல்ல சொல்ல போகிறார் இந்த உடம்பானது அசுத்தமான பொருள் என்பதை எல்லோரும் ஒற்றுக்கொள்வார்கள் ஒழிய ஆனால் அதிலே நடைமுறை கொண்டு வர்றதுக்கு யாரும் விரும்பவில்லை எல்லாம் அசுத்தமான ஒத்துக்கிறாங்க நடைமுறை கொள்வதற்கு தீவிர விசாரணமாகும் அந்த விசாரணை இந்த வாழ்க்கை சுருக்க சொல்றார் தோல் இரத்தம் எலும்பு இறைச்சி சுக்கிரம் மேதை மஜ்ஜி என்று சொல்லக்கூடிய ஏழு பாதுக்கள் ஏழு மூலப்பொருள் மற்ற சாஸ்திரங்கள்ல சுக்கிரம் சேர்க்க மாட்டார்கள் சுக்கிர சேர்த்திருக்க வித்தியாசம் சர்வகிரமான சனாயத்தி மஜ்ஜி என்று ஆறு ஒன்றாகும்ப்டு கோடைப்பட்டது எதுனால அதை அஸ்தொழிய அந்த சுத்தம் நிலைக்காது எழுதிவிட்டாலும் சரி ஒரு வருஷம் வசரம் பெட்டியில் வச்சு இருக்கும் ஒரு நாள் அப்படி எப்படிப்பட்ட சேர்ந்தவண்ண காட்டி முடியாது அவருடைய குணத்தை இது எடுக்காது இவருடைய குணத்தை அவரோட சுத்தம் அப்படிப்பட்ட எப்படி பாருங்க அருமையான சென்ட் வாசனை அமெரிக்காவும் தெரிவிச்சோம் அது ரொம்ப தனியா ஒரு வருஷம் ஒரு நாள் பூச்சிட்டு அந்த சாயந்தரம் சென்ட்டு வாட போய் அமைக்கிட்டு வருவோம் அப்படி இல்லையான்னு சொன்னா காலையில எதுவும் சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு பொருள் இல்ல எவ்வளவு நல்ல பொருள் உள்ள போகணும் ஒரு வாரம் பத்து நாள் வெயில்ல ஒரு மாசம் சேர்ந்து ஒரு வருஷம் தாங்க உடம்புக்குள்ள போச்சேன்னு சொன்னாள் மறனாலே நேர் விரோதமான திருநாள் வந்து வெளி திருநாள் மிகவும் எவையும் அதேதான் எவையும் தன்வடிவாய் வெளிப்பக்கமும் உள் பக்கமும் ரெண்டு பக்கமும் கோலி என்ன மடக்கி கோலி என்ன சொல்லாமல் எல்லாவற்றையும் மடக்கி அடக்கிக் கூடும் இதனை உருகுறா நோக்காது அப்ப எப்படி இது விசாரம் தனித்தனியாவே பார்க்கணும் ஒட்டுமொத்தமா பார்த்தா மயங்கரம் எல்லாவற்றையும் சேர்த்தி தோல தீட்சையில பார்க்கும் போது வெளிப்பகுட்டுக்காக ஒரு தோற்றம் இல்லாரு அந்த தோற்றம் எதனால வந்து அவங்க சிந்திக்கிறதே இல்லை சரீரத்தை விரும்புறதுக்கு காரணம் என்னன்னா ஜீவனால தான் பிரதிபா சைதன்யம் இருக்கு அதனால விரும்பணும் அந்த சைதன்யம் ஆபமா இருக்கு உள்ளங்கால் வரைக்கும் மூன்று அவசைகளும் இருக்கின்றன மூன்று போனாலும் செத்து போன பணம் தன் குழந்தையாக அந்த தாயத்துல படுத்திருக்கார் குழந்தையா இருந்த நோய்பட்ட குழந்தையா உள்ள இருக்கிற வெளியிலே போட்டிக்கொண்டிருந்த அந்த ஆத்ம பிரகாசம் வெளியே போயிடுச்சு பிரம்ம பிரகாசம் வெளிப்படுவதில் சூரிய பிரகாசம் பகல் நேரத்தில் வீடுகளுக்குள்ளே இருக்கு அதே ஒரு கண்ணாடியிலே அதை பிரதிபித்து அந்த பிரகாசம் உள்ளே அதிக பிரகாசம் இருக்கு அப்போ சாமானிய பிரகாசத்தோட விட விசேஷ பிரகாசம் அதிகமா இருக்கும் கரண்ட் ஒளி இல்லாதது கம்பிக்குள்ள வந்து அந்த கம்பிக்குள்ள வந்த உடனே மாத்துது அந்த கம்பியானது இல்ல ஒலி ஆனது பரவலாக குறை கம்பியினுடைய சக்தி அனுசாரமா கூடுதல் குறைச்சதாக ஒளி இருக்காங்க அப்படி போல ஆத்மாவுடைய பிரதிபத்தம் பிரதினது ஜையிலே சரீரம் முழுவதும் யாபமா இருந்து பிரகாசிக்கிறது அதனாலதான் ஒரு காரணம் அதுதான் ஆத்ம பிரகாசம் அதே உடம்பு அப்படியே இருக்கு சித்துப்பூச்சி சொன்னாங்க அப்படியே இருக்கிறாங்க ஏதோ அபிமானத்தை நினைச்சு கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு மாலைங்களை போயிட்டு மரியாதை பண்றாங்க அபிமானம் இல்லானாங்க யாருமே இருக்க வேண்டாம்னு போயிருவாங்க அந்த உடம்புல கவர்ச்சித்தன்மை ஆத்மாவுடைய கவர்ச்சியோடைய இந்த செய்தியில் அளவு ஆத்மா அளவுதான் ஆத்மாவுடைய அழகை தான் உடம்புல ஏற்றி பார்க்கிறோம் அங்கே அழகு என்றும் நிறம் சேப்பு கருப்பு பழுப்பு நிறுத்தினால ஏற்றி பாக்கிறோம் வாஸ்தவ ஆத்ம பிரகாசம் அதே உடம்பு அப்படியே இருக்கேன் அப்படியே பிரகாசம் போச்சு தோழ்த்தம் எலும்பு எச்சை எலும்பு ரத்தம் மச்சை சுக்கிர மேதை என்று பார்க்கணும் சர்ம உதிர மாம்சனத்தி மச்சை என்று இப்படியே பார்த்தா வாச வர்ற மயக்க வர மனை எப்படியா ஜீவனம் எல்லாம் கடவுள் மனை வாழ்க்கை செய்யணுமே கடவுணி எல்லாம் செய்யலாம் மயக்கம் இருக்காது அவ்வளவு தான் மக்களை மயக்கிறது என்ன மயக்கிறது கருது பண்றது கடமை நீசம் எது செய்யலாம் நாடகத்துல பாஜக சொல்லிக் கொடுத்த வசனங்களே பேசலாம் அன்பது உண்டு இவன் இஷ்டத்து பேசாமதும் ஒருபோதும் கிடையாது அப்படி இருந்தா அப்பனும் தண்டனை கிடைக்கும் அப்படி போல அங்க கவர்சியா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒன்னா அச்சம்பாடு செய்ய முடியாது நாடகத்துல பெண் நாடகம் இருக்கு ஏன் கதாநாயகன் அங்கே சொல்லிக் கொடுத்தது தவிர ஒரு அதிகப்பட ஒன்று செய்விட ஆசை வந்துடுச்சு நான் செஞ்சேன்னாக்கா அப்புறம் தண்டனைக்கு தயாரா இருக்கணும் அது போகல வாழ்க்கையில அவரவர்கள் கடமையை செய்வதே தடையில்லை ஆனா கடமைக்கு மீறி ஆசை பயப்பட்டு செய்கிறார்கள் ஆசையில் ஆசை வைத்து வர்றது இந்த துன்பங்கள் கடமையில்லாத விஷயங்கள் மகிழ்வை அதனால இந்த ஆத்ம ஞானம் விசாரதிஷ்டி சுத்தாஸ்த பாகுபாடு தெரியாத அகிவீகள் இவர்கள் தான் மகிழ்வடைவார்கள் இப்படி எதையா சுத்தம் மபரம் புனிதம் பரமபரம் இருக்கு எப்போதும் புனிதமாக அதுதான் உண்மை சுரூபம் அத்தகைய உண்மை சுரூபத்தை சுத்தம் என்று பார்க்கணும் இந்த வடம் பதித்தம் என்று பார்க்கணும் என்று இந்த பாட்டில் சொல்லி ஒழிச்சு அடுத்த பாட்டு வந்து சுகம் துக்கத்தை பற்றி ஆறு பாடல பறந்து அவனே ஒழுங்காத அறைய கேள்வி எல்லாம் பரந்த திருட்டி திதி ஒழுக்கம் பண்பாய் நிகழும் திருட்டு பொருந்து பெரிய பின்பைந்து ஓய் மாண்டூரியில் ஏதா ஜென்மடங்கே இருந்த திதியும் இரண்டாகும் ஒழுங்காக அறைய கேள் அறந்துக்கம் துக்கத்தை பற்றி சொமாக சொகிறேன்னை கேட்பாயாக இந்த உலகம் அனைத்தும் ஒடுக்கும் பண்பாய் நிகழும் இந்த உலகத்திலே ஈஸ்வர நியமம் மாறாம நடந்து கொண்டிருக்கு அவருடைய கட்டுப்பாட்டிலே மூன்று தேவங்களும் முறையாக நடைபெறுகின்றன அப்படின்னா கருப்பை முப்பை பல நிறம் கலந்த சித்திரம்பாராய் கற்பமாம் சத்தி நியமம் இல்லாவிடில் அரசியலானவர் போலாம் பொறுப்பு மேகமா கருப்பு பொறுப்பு மேகமா கடல் எலாம் கசப்புமே மதுரமாம் பொறுப்பு மேகமாம் கடல் விளாங்கலாம் இப்படி போமே என்ன சொன்னார் அதுக்கார விரு அதன் பிறகு யாருக்குமே ஆயுள் மாத்தி அமைச்சர் சரித்திரம் இல்லை அப்படி சரித்திரம் ஒண்ணு இருக்கணும் அவர் சவசக்திமா என்கிற இலக்கணத்தையும் பரவாயும் சவசக்திமா கருத்துவம் அக்சம் அணிவாக மூன்றும் அவருக்கு உரிமைக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ அப்பசக்தியுடையவர் அர்த்தம் அவன் சொல்லு அல்லா இல்ல இடமே இல்லையம்மா அப்ப இந்துக்கள் அதுங்கிறான் அப்போ விட்டு விட்டு இருக்க அர்த்தம் இந்த கொள்கை குழியவர்கள் சொன்னா சொல்லும் செய்யும் ஒன்று இல்லை அவங்ககிட்ட நம்பிக்கை ஒன்று சொல்லும் செய்யும் ஒன்றா இருக்கு எல்லா இடத்துல இவர்கள் இருக்கிறார்கள் அத்வேத கொள்கை எல்லா மதமும் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் எந்த விக்கிர விளையாட்டையும் ஏற்றுக் கொடுக்கிறோம் இதெல்லாம் ஏற்க மாட்டோம் இந்த ஒரு பரந்த பண்பு இங்கே சில அடிப்படையில் இருக்குறது இங்க சொல்லும் பண்பாய் நிறுத்தம் திருட்டிதனில் பொருந்து பெரிய துன்பு ஐந்து இந்த பரப்பிலே இவர்களுக்கு ஐந்து துன்பம் என்று சொல்லப்பட்டுள்ளன கற்பாசத்தை உரித்தல் ஜலம் உரித்தல் ல்வுதல் நெருக்குண்டல் என்ற ஐந்து இன்பங்கள் கருவே இருக்கும் போது மடிகடையும் போது எட்டு மடங்கு இருக்கின்றன என் மடங்கு இருந்த திதியும் இருக்கின்ற வாழ்க்கையான இடைக்காலத்தில ரெண்டா பிரிக்க என்ன இரண்டு இளமையென்றும் மூப்பென்றும் இளமை காலம் என்றும் காலங்கள் இரண்டா பிரிக்கலாம் என்பதை சொல்லி ஆடுத்தி முழமை இரண்டவையும் மிக துன்பம் இளமை மூன்றாகும் கருத்தொரியா குழந்தை என்றும் குமாரம் என்றும் காலை என்றும் அல்லது வயசுக்கு மேல போனா விருத்த பருவம் பேரு இளமை பொருமை அது மிக துன்பம் அது விரிக்கல பிறகு விளங்கும் இளமை இரண்டு அப்புறம் எஞ்சியிருக்கின்ற இளம பெறம் இருக்கு அது ரெண்டாக பிரிக்கணும் அவையில் அந்த ரெண்டு பிரிவுலே வறுத்து பிணியின் மிக துன்பம் சில பேர்களுக்கு சின்ன வயசு இருந்தே சீராதிகாரி வந்துடும் அதுலேயே காலப்போக்க வேண்டு வந்துடும் போச்சு வாழ்க்கை முடிக்க சரி பிணி இல்லாத நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களும் வளமை இளமை மூன்று பிணி இல்லாத நல்ல தரிதமா இருந்தாலும் அது மூணு பிரிக்கணும்னா கருத்து அது அறியா குழந்தை என்றும் விவரம் தெரியா குழந்தைன்னு ஐந்து வயது வரைக்கும் என்று பாலப்பருவன் சொல்வார்கள் அப்போது அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல புண்ணியமில்லை பாவம் இல்லை வாசனை பிரகாரம் போகும் மிருகங்கள் மாதிரி மிருகங்களும் புண்ணியம் கிடையாது பாவம் பிரகாரம் போறதுதான் அதனால சின்ன குழந்தை அது என்ன தெரியும் என்று சொல்லுவார்கள் கருத்து அது அரியா குழந்தை என்றும் ஒன்று ரெண்டாவது குமாரம் என்றும் காலை என்றும் காலை பருவம் வாலிவு பருவம் என்றும் என்று மூன்றாவது என்றார் அடையும் பால பருவத்தில் பால் குடிக்கிற பருவமான பாலப்பருவம் கார்கள் அறுத்தம் தெரியாது இவரும் தெரியாது குழந்தைகள் அது என்ன வேணும் கீழே விழுவது எழுந்திருக்கிறது தான் படுக்கிறது தான் அவர் மேலே அழுவறது சீர்க்கிறது ஒரு உரம் தெரியா வாசன பிறகாலம் போய்கிட்டு இருக்கிறது குழந்தை வேண்டிய பாலப்பருவம் கழியுது காலம் ஒரு காலம் அதற்கு மேலே குமாரப்பருவம் காளை பருவம் சொல்லுவாங்க சிறந்த காளை பருவத்தின் முந்து பசு நோய் காமனோ முடிவை தணிக்க பொருளேடல் இடையராதம் அந்த கௌமார பருவத்திலே தந்தை தாயர் ஆசிரியர் தாங்கள் முடிதல் தனக்கஞ்சி சிந்தை கலங்கும் கௌமார்கள் தாய் தந்தையர்கள் பயன்படுத்தி போலன்னா சுட்டுவாங்க போனாலும் படிப்பண்ண இப்போ பிள்ளைகளோட விளையாடுறது பிள்ளைங்க விளையாட்டுமே பொழுதுபோனா படிப்பைலான்னு திட்டுவாங்க அடிப்பாங்க வாத்தியார் சொன்ன பாடம் சரியாக சொல்ல உதைக்கிறாரு இப்படி துன்பமாக முடியுது அப்படி இன்னும் இல்லையா அது ஒரு இனிமாவும் எடுத்துக்கொள்ள முடியாது பால் அதில் கொஞ்சம் விஷம் கலந்தோம்னா யாராவது சாப்பிடுவாங்களே விஷம் கலந்த பாலை யாரும் எடுத்துக்கொள்ளாத மாதிரி விளையாட்டு பருவத்தில் அதாவது படிப்பட பருவத்தில் அது ஒரு வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது இப்ப விளையாடுறாங்களே போறவங்க வர்றாங்கன்னா அது அறியாமை தான் அறியாமைனால அது ஒரு நல்ல பருவம்னு நினைக்கிறது தான் சண்டை போட்டுக்கிறது துக்கங்கள் அதுல இருக்கு ஆனா சிந்திக்கிறது இல்லாதனால அது தான் தெரியறதில்லை அதன் முறவு சிறந்த காலை பருவம் இந்த பருவங்கள்ல இடைப்பட்ட பருவம் இதுதான் சிறந்த காலை பருவம் இந்த காலை பருவத்தில் என்ன இருக்கு முன்ன பசு எல்லாருக்கும் முதல்ல வர்றது பசு தான் இல்லாத வியாதியில முதல் நோய்தான் ஆரம்பர வரைக்கும் யாருக்கும் போகாது இதுக்கு என்ன மருந்து அப்படி இருக்கணும் ஆபத்து பசிக்காக போறது ஒன்று ருசிக்காக போறது ஒன்று ருசியும் நாட்டு சேரும் போது வித்தியாசமாக போயிருந்தது மட்டும் போனா ஒழுங்கா இருக்கும் ருசியும் சேரும் போது வயிறு கட்டு போயிருக்கும் அப்படி பசி நோய் இருக்க அது எல்லாரும் பொதுவாக அதன் பிறகு அந்த பருவத்தில காம நோய் கட்டுப்பாடு கொண்டு வரலாம் வயிறாகி அது தீவிரமாக போறதும் உண்டு கட்டுப்பாட்டுக்கு அடங்குறதும் உண்டு ஆனாலும் அது ஒரு நோய் தான் அதனால காம நோய் சரி ரெண்டும் முழுகி அதெல்லாம் தீவிரப்படுத்தி படுத்தும் அது தணிக்க அதனை குறைக்கணும் அழிக்க முடியாது குறைக்கத்தான் செய்ய முடியும் ஒரு தணிக்கை என்ன செய்யணும் பொருள் தேணும் பொருள் இல்லைன்னா முடியாது பொருள் தேட அதுக்கு என்ன பண்ணணும் பொருள் தேட தொழில் பண்ணி ஏதாவது தொழில் கர்மானுசாரமாக அந்த தொழிலுக்கு கணக்கே கிடையாது இந்த போனத்து இரவு பேர் இடையே இந்த உலகத்தின் கண்ணே அவர்கள் கர்மானுசாரம் இந்த தொழிலானது போல கணக்கே கிடையாது அவக்கா எப்படியோ ஒரு ராத்திரி போக புற பகலை செய்யணும் ராத்திரி செய்யணும் அது இடிப்பட்ட வேலை செய்யணும் உங்க கிடையாது யாரும் இடையராது என்ன தொழில் துன்பம் தொழில் செய்வத சந்தோஷம் அடையறது இல்லை என்னடா பண்றது இந்த சங்கடமா இருக்கு பல பல வயிறு இருக்கிறதால இந்த கஷ்டமா இருக்கு இந்த வயிறு இருந்த வம்பே இல்ல போங்க அப்படி பாக்குறது அது ஒரு கணக்கு அந்த காலத்தில் இருந்தது எட்டுக்காச்சும் அல்ல நசுமிட்டு அச்சு பண்ணி தான் படுக்கணும் மீண்டும் ஒரு முதல் மேயணும் அப்படி ரொம்ப சிரமமான காலம் தான் அந்த காலம் அது மோட்டார காலம்லாம் நாற்பது அறுவதுதான் அது சீக்கிரம் படிச்சிடும் என்னுடைய விலை கொச்சி தான் அச்சு பண்ணிப்போங்க இரவு இரவு தூள் துன்பம் யாத்திரை பண்றாங்க வண்டி ஓட்டுறாங்க ராத்திரிபோல் போகலையே சந்தை வழிதான் அடுத்ததான போகிறதே அப்புறம் இல்லையா இந்த தொழில் துன்பம் ஏன்னா தொழில யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க துக்கம் தான் போடுவோம் இந்த தொழில் என்ன பண்றதுங்க இதே தொழில் அங்கே செஞ்சோம்னா எத்தனை ரூபாய் கிடைக்கும் இது மீதி போலதான் கிடைக்குது இன்னும் ஏக்கம் வேற உண்டு அப்ப தொழில் செய்யறதுல அந்த தலைமை உள்ளவங்க முதலாளிகிட்டே சரியா ஒப்படைக்கணும் இல்லைன்னா அவங்க வேற அபராதம் போடுறாங்க கண்டிக்கிறாங்க என்ன செய்யறாங்க என்ன ஏமாத்தே போயிரு சமயங்கள்ல முதலே போயிருது எவ்வளவு தொன்பம் பாருங்க தொழில் துன்பம் யாராலமா இருக்கு என்பதை இந்த துன்பத்திலே அளக்கிறார் என்ன அடுத்த பாட்டு பொருண்டாகிற்கொரு துன்ப அரசாகும் பொன்பம் ஒரு உலை கீழ் நிருபனாகி நோய் மரணம் என்னும் பயத்தானும் வருவதனையோ மறுமையனில் என்றும் பாடி துன்புறுமே மகாராஜா திரவு இதுல அந்த மந்திரியானவர் ராஜாவை சந்தித்து மூன்று கேள்வி கேட்டார் ரெண்டு கேள்விகள் பதில் சொல்லியாச்சும் ஒரு கேள்வி பகிர்ந்துள்ளார் இயல்பும் தோற்றுகின்ற பொருளியல்பும் தோற்றுவிப்பும் தோற்றம் காம காரிய பாசம்பம் இயல்புரை சொல்கிறேன் அது எப்படி இதுக்கு அமித்தம் அசுத்தம் இது தோற்றுகிற பொருளுக்கு இயல்பு தான் தோற்றுவிக்கும் பொருட்களை சொல்லப்பட்ட அனைத்தத்தை பற்றியும் அவசரத்தை சொல்லி பரமபதம் ஒன்றுதான் நித்தம் என்றும் சுத்தம் என்றும் சொன்னார் இப்போது மூன்று பாடல்கள் துக்கத்தை பற்றி வர்ணித்து வர்றார் அதாவது மனித பிறப்பே துக்கடி ஆனாலும் அந்த துக்கத்தை பற்றி விசாரணை செய்தாதான் தெரிய முடியலை விசாரணைக்கு போய் இடம் கொடுக்கிறார் அது விசாரணமானது பிறப்பு நாளை வரக்கூடிய துன்பம் ஐந்து என்றும் இறப்பு நாளக்கூடிய துன்பம் என்றும் எட்டு என்றும் இன்னும் பருவங்கள் மாறிக்கொண்டு போயின என்றும் கிரவமாக சாவிலே உண்டு கடைசி வயதான பிறகு இடையிடையே சேர்த்து போறது உண்டு என்றெல்லாம் முன்னே சொன்னார் அதில் இப்போது இந்த துக்கத்தை சொல்லும் போது பெற்றோர்கள் பாலப்பருவத்திலே அவர்களுக்கு பயந்து நடக்கணும் வாத்திய வாத்தியார்கள் பயந்து நடக்கணும் வாரிபுரத்துல பசு நோய் காமநோய் கட்டப்படுதற்கு பிராரம் அனுசாரமாக எந்த தொழிலையாவது பொருள் சம்பாதிச்சதாகணும் அது இரவு பேர் ஏறாவது தொழில் தொன்மை இருக்குதான் செய்யும் அப்போ இந்த தொழில் துன்பம் இருக்கு அது மட்டும்ப பொருளை சம்பாதிச்சுட்டோம் அதற்கு மேல சொல்ல பொருள் நமக்கு கிடைச்சி விட்டது பொருள் உண்டாகில் ஒரு காரத்தானுசாரமாக தேவையான அளவுக்கோ தேவைக்கு மிஞ்சியோ கழித்து விட்டு வைத்துக் கொள்வோம் ஆனாலும் காப்பதனால் பொருந்தும் தோன்றும் காப்பாத்து பெரிய கஷ்டம் வீட்டுல வச்சாலும் அதுவும் வந்தவசு செய்யணும் வெளியில கொண்டு போனாலும் கூட அங்கேயும் இலையில புடிங்கிறது ஆளுங்களை இருக்காங்க சரி ஒருத்தருக்கிட்ட கொடுத்தான்னாலும் யாமத்திற்கு ஆளுங்க இருக்காங்க அப்புறம் வழக்கு போட்டாலும் கூட வழக்குல வெச்சு கொடுத சந்தேகம் தான் பல வகையில துக்கம்தான் காப்பதனார் பொருளும் துன்பம் சரி நானும் ராஜாவாயிட்டோம் பொருள் காப்பாற்றலாம் சொல்லாமல் சொன்னா அதுலயே ஆபத்து இருக்கு என்ன ஒருத்தர் முடித்து அரசரால் உதவும் துன்பம் நம்மை விட வலிமை புரிஞ்ச ராஜா பழைய தந்துடுவோம் அப்புறம் போச்சு அந்த காலம் படம் எடுத்தாங்க பஞ்சவசத்துக்கு ஆபத்து இருக்குங்க இலையிலையும் உண்டு அந்த காலத்துக்கான உணக்கம் ஒண்ணுதான் போயிருக்க உலகத்துல ராஜனா இருந்தாலும் கூட போட்டி ராஜனா ராஜனால தும்ப உண்டு சரி நான் விட சக்கரவர்த்தி ஆகிட்டேன் உலகத்துக்குறேன் உலகம் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்துக் கொண்டு இருக்கின்றி ஆகிவிட்டா இப்ப துன்பம் இல்லையா அப்பவும் துன்பம் இருக்க நோய் மரணம் நேர்மின்னும் வயத்தான இது கர்மத்துக்கு கட்டுப்பட்டுத ஒழிய நம்மிச்சத்துக்கு செய்ய முடியும் அந்த பருவம் இருக்கு ஒரு தவறு மிக துன்பம் விளங்கும் இளமை இரண்டு அவையின் வருத்தி பெண்ணின் மிக நோய் காம நோய் பசு நோய் அதுவே வேற அதுக்கு மேல வரக்கூடிய நோய்கள் தான் கீரா வியாதிகள் என்ன வியாதிகள் சின்ன வயசுல சில பேர்களுக்கு சக்கரவியாதி ஆத்மா வியாதி கோத்து வலி தலைவலி குறிப்பா லீபி எண்ணம் வந்து வந்துடும் சின்ன வயசுல வந்துடும் கடிச்ச வரைக்கும் அவர்கள் சார்புக்கு போட்டு தான் சாகணும் அதனால அது பிரயோகம் இல்லாதுன்னு கழிச்சுட்டாங்க நோய் இல்லாத இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன இருக்குன்னு அது பிரிக்க அப்படி சக்கரவர்த்தி ஆயிட்டாலும் கூட நோய் வராமல் இருக்குன்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா இது சரீரமானது வாக்கு சீரத்துவம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆதாரங்களை கொண்டு அது சமமா இருக்குமேனால் ஆரோக்கியம் ஏற்றத்தாள் வந்தால் அனாரோக்கியம் ஏற்றத்தாள் வரது காரணம் என்னன்னா ஆகார்த்து நியமம் இல்லாததான் காரணம் சக்கரவர்த்திகளுக்கு ஆகாரங்கள் நிறைய இருக்கிறதுனாலே நியம இருந்து சாப்பிட முடியாது ஆசை உண்டு ஆசை மட்டுமில்ல ஒரு ஆர்தமும் தூண்டிவிடும் பல பிரார்த்தமா இருந்தா டாக்டர் வேண்டாம்னாலும் கூட சாப்பிடத்தான் செய்யும் தூண்டி விடும் சாப்பிட்டு குரு தெரிஞ்சே செய்யறதுதான் அது சாப்பிடாது போயிடுது தெரிஞ்சது தான் ஆசைனாலும் என்ன பண்றது அப்படிங்கிறது அதனால நோய் வரும் சரி நோயினால வைத்தியம் என்ன வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால மரணம் நேரம் என்ன வயத்தாலும் வருவது வருவது மருமையினில் அடுத்த பிறகு எப்படி வருது ஏன் அப்படின்னு சொன்னா சக்கரவர்த்தியாக இருந்து எல்லாருடைய வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்ட நிலையில இருந்த அந்த மனமானது அடுத்த வேலை சக்கரவர்த்தி பறவை வருது கீழ் சிட்ட வரலாம் அதனால் அது இருக்கோ இல்லையோ துணிவு எப்படி இருக்கோ அப்படின்னு மற்றவர்களும் கைகளே நிக்கணும் அப்படி நினைக்கும் போது மனதில் பக் பக் அங்கும் பறையும் அறைமேல் என்ன சுகம் இருக்குன்னு கேட்குறாரு அதனால வருவது எல்லையோ மறைவீனில் என்றும் வாடி துன்புரிமை இப்படி துக்கம் ஏற்படும் ஆகவே துக்கமானது இந்த நாலு பாடல்களில் எவ்வளவு பற்றி சொல்லியாச்சு போனால் போட்டும் யக்யா கர்மங்கள் செய்த மரணத்துக்கு பிறகு சுகமாக இருக்கலாம் அல்லவா என்று மந்திரி கேட்குறார் அதுக்கு அடுத்த பாடலும் மாற்கசுரல் பகி உள்ளது மகிழ்ச்சி வாட்டம் மிகவும் உள்ளது அனந்த நசை உளது போக தழுந்த மிக உளது பொன்றல் உலது கர்ப்பத்தே சோகத்திறன்கள் இவை உடைய தென்னை சுகமுடது பத்தி பார்த்தா புராணங்கள் பிரமாணம் சாஸ்திர பிரமாணம் தான் வைத்துக்கொண்டு சாஸ்திரம் உடன்பாடுகிறோம் ஏ இப்ப உடன்படாம இருக்கலாம் போயலாம் பொய்ன்னு சொல்ல முடியும் இன்னைக்கு வெளிநாடுகள்ல நாடுகள் நடக்கிற சமாச்சாரத்தை பத்து ரூபாய் தானே நினைவு பண்றோம் எடுத்தோன்னா அதுதான் கழிவு பண்ணுது எடுத்தோம்னா பாக்கலாம் நடத்துறாங்க நம்பறமும் இல்லையா எவனா அடிச்சு அடிச்சு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பேப்பர் வாங்கிட்டு நம்பலாமான்னு கேக்குறது தெரியாது காயத்துல இருந்து படிப்பட்டு ஆட்டம் போடுறாங்களேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நம்ம முழுச நம்புகிறாங்க நூற்றி நூறு நம்பிக்கை உண்டு ஆஹா இப்படி அங்கே ஆயிடுச்சாமே இதுவும் ஆரம்பமாக போகுதுமே அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் இதுவும் வர போதாமே அப்படின்னு ஒன்று நிச்சயமாட்டுறாங்க இவங்க போகிறதே கிடையாதுங்க இங்கே உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க என்ன அந்த காயம் தான் அந்த காயத்தோட பிரமாணத்தினால இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க இவங்க அதுபோல நமக்கு சாத்த பிரமாணம் உடன்பாடுதான் அது சொல்லுது மாகருக்கு அசுரர்கள் பகை விளமு மக மகம்னா யாகம் அர்த்தம்மந்த மக சம்பந்தம் யாதி கர்மங்கள் செய்ய சொர்க்காதிபதிகள் அடைந்தவர்களுக்கு அசுர வகை உள்ளது அந்த நாட்டுல இங்கிருந்து போற கர்ம தியரும் பேரு அவங்க ஆதாரம் தேவரும் பேரு அவ்வளவு சண்டை உள்ளு அது சண்டை வரும்போது இவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு போகுது சேர்ந்தவங்க ாலும்ண்டாலும்டா நமக்கு சீருகாடு அப்படி போல அங்கேயும் பகை உள்ளது அசுரார் பகை உள்ளது சரி அமைதியா இருக்கிறதா வச்சு யா எப்பவுமே சண்டை இருக்குமா அமையும் இருக்காதா இருக்கலாம் ஆகத்து அகலா நோயும் உள்ளது சைரீரத்தில் அவர்களுக்கு நோய் இருக்குங்க நமக்கு நோய் இல்லை அவர்களுக்கு நோய் சரி இருந்தான் தேவை செய் மன்மதன் மன்மதனுடைய வேகம் அங்க இருக்க அதிகம் அதிகமா நசை உள்ளது இன்னும் பல்வேறு போகங்களை அடங்கக்கூடும் ஆசையும் உள்ள மிக உள்ளது போக பாக்கியங்கள்ல அனுபவிக்கிறதுக்கு மிக வாய்ப்பு அதிகம் அமெரிக்கா ஒரு போக எல்லா வசதி வாய்ப்பு இருக்கான் அதனாலதான் போனவங்க திரும்ப வர்றதுக்கு மனசு அமைதிக்கிறது இல்லையா நண்டியே போயிடறாங்க அங்கே படியே ஆயிடுறாங்க ஏன் வசதி வாய்ப்பு நிறைய இருக்கு போக பார்க்க இருக்கு சரி அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியுமா இப்போ அந்த நூத்தி பத்து மாடி இடிஞ்சு கொடுக்கும் சந்தோஷப்பட்டு எப்படி இருக்கா உங்களுக்கு எல்லா விமானம் விடும்போது ஓடுறதாக படத்துல பாத்திருப்பீங்க சம்பவ சந்தோஷமா அப்புறம் அந்த நஷ்டங்கள் இன்னும் சரி கட்ட முடியுதா செய்யும் உலகம் வர்த்தகம் அதனால போகத் தடுந்தல் மிகவும் அளவு சரி அவர்களுக்கு ஆயுள் பழம் இருக்காங்கன்னா கர்ப்ப காலம் வரைக்கும் அவங்களுக்கு ஆயுள் பழம் தொண்டர்கள் உள்ளது கற்பத்தை நமக்கு நூறு வருஷம் பூடவத்தியா சொல்லப்பட்டிருக்கு அவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஊர் சொல்லப்பட்ட அவ்வளவுதான் அது ஒரு கருப்பம் அப்ப அவங்க நாசம் அடையுது பூடவத்தில பரவாயில்ல கஷ்ட காலம் செத்து போயிட்டா அடிச்சுருமாவது மறந்து போயிடுறான் அவன் சாகரம் இல்லை துக்கம் அதிகமா எப்படி சாகரம் துக்கம் என்னகிட்டே இருக்க வேண்டிய இந்த பூடவத்தி உள்ளவர்கள் செத்து போயிடுறாங்க அவங்களுக்கு நம்ம ஒரே ஆயுள் தான் பல சரி தான் சரி அவங்க வித வித்தியாசம் பல சரிச்சுனால மறைச்சிருந்தாலும் அவங்க ஒரே சேதம் ஞாபகம் இருக்கும் அவங்க பக்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும் போன அடிச்சுட்டு போனா இப்ப வரான தெரியலையே அடிச்சுக்கிட்டே கிடைக்கும் மாறி போய் மறந்து போகுது மறந்து நமக்கு லாபம் தான் உலகத்துல லாபம் அடையலாம் அவருக்கு லாபம் கிடையாது அதிக துக்கமா அதனால சோகத்திறன்கள் இவையுடைய துறக்கத்தின்னே சுகம் உள்ளது வரிசா சொல்லு கிருமக்கம் தேவலோகத்தில் நிறையத்தில் சொல்வதெனி நூலிய பவத்திறீடே முடிக்கிறார் துன்பத்தின் திறன்கள் ஆகிய சொல்லியாச்சு மனிதர் நடப்பனா நீண்ட நிற்பன பரப்பனா ஊர்வன பிறகு இருக்கு அதாவது நடப்புன நீண்ட நிற்பன பரப்பன ஊர்வன சொல்லக்கூடிய ஐவரின் திறப்பு உள்ளனவே அவங்கள துக்கம் அந்த மிருகங்களுக்கு அந்த பறவை பற்றிகளுக்கு அதை பற்றி சொல்றேன் மனிதர் துன்பத்தின் திறங்கள் அவருடைய சாமர்த்தியங்கள் நிலைகள் இவ்வாறு ஆகியோர் ஆஹா ஆவா ஆஹா ஆச்சரியம் ஆச்சரியம் இவர்கள் கீழ்பட்ட மிருக அசரமேரா அப்படின்னா தாவர ஜங்கம் அர்த்தம் அசுரம்தாவரங்கள் ஐகை பிறப்புகளில் துன்பக்கூர் ஓமில்லை நீக்கம் இல்லாத துன்பத்துக்கு சமே சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா மிருகங்கள் ஒன்றுக்கு ஒன்று கொண்டு சாப்பிடற பழக்கம் கேட்டத்தவளினால பலத்தினால கொண்டு கொண்டு சாப்பிடுற பழக்கம் ஆட்ட வச்சிருக்க மனிதன் தான் கொண்டு சாப்பிடுறது இல்லை வேற மிருகம் சாப்பிடலாம் மனசன் தான் சாப்பிடுறதா இருந்தா ஜனம் குறைஞ்சவங்க குறைஞ்சிரும் மனதா வெட்டிதான் வெட்டி குப்பாங்கல்ல விற்பனை பண்ணுவாங்கல்ல சந்தையில் ஆளுக்கிற மாதிரி மனதில் பிடிச்சி அப்புறம் வாங்கிட்டுல இருந்து வெளியே சாப்பிட்டா ஆளும்தான் குறையும் ஆள் மனதிலும் குறையும் என்ன எல்லாரும் வெட்ட முடியுமா விலைக்கு வாங்கினா விலைக்கு வாங்க சட்டம் போட்டா வேலைக்கு வாங்கிக்கலாம் குத்திருவாங்க அது பழக்கம் இன்னும் வரல வரும் பின்னாறு கழிவு பின்னார வருமா இயல்பா இருக்கு காட்டு மிருகங்கள் ஒன்று நாட்டு மிருகங்கள் என்று ரெண்டு காட்டு மிருகங்கள்ல சிற்றூர்களுக்கு பாதுகாப்பு அனுபவம் கொடுத்திருக்காங்க அதுக்கு மீறிதான் சாப்பிடுற முயல் முன்னங்கால் குறைகள் பின்னா அதே மாதிரி வேகமா ஓடும் அந்த புலியெல்லாம் பிடிக்க முடியாது ஏற மாடும் மானை அப்படிதான் ஏழமாக விடக்கூடிய சாமர்த்த உண்டு அதுக்கும் மீசி பிடிக்குங்கிறது தான் அப்படி சரி தின்னு போடும் ஏனே ஏனே சிங்கம் வந்து அதை கொண்டு விடும் பின்பக்கம் வந்து அது வந்து பண்ண விடும் சிங்கத்துக்கு கொண்டு தான் ஏறும் அது முன்னால் வந்து ஒரே மெரிமையிடும் அவ்வளவுதான் அடிச்சிடும் அது பின்பக்கம் தான் அடிக்குமா அப்படி அது கூட்டமா வரும்போது ஒண்ணு பண்ணாதான் தனியான படிச்சாதான் அது ஏறும் ரெண்டு மூணு யானை வந்தாங்க பயந்து போயிருக்க எப்படி ஆனா பாதுகாப்பு கொடுத்திருக்காருன்னு கூட அதுக்கு அனுமதிதான் இருக்கு அதனால கொண்டு சாப்பிட்டு ஜீவனம் பண்ணக்கூடிய மிருகங்கள் இருக்குன்றவே அது துன்பம் என்ன எல்லாமே இருக்கு பயந்துதான் வாடுது பயப்பட்டு வாழ்க்கை இதிகம் வழியா வேறு கிடையாது நாய் திருள்ள போகுது பசங்க எழு ஓடுதான் இருக்காது சமானம் இல்லை என்ன சரி இது போட்டோம் பாக்கி இருக்கிறது ஒண்ணுதான் நரகம் நரகத்தை எப்படி என்ன சொல்லவே தேவையில்லை என்ன நரகம்னா துக்கம் வந்து அர்த்தம் நிறையத்தில் நரகத்தில் நோவ திரும்பம் அதனுடைய போறக்கூடிய துன்பம் சொல்வதே அதே சாஸ்திரம் வந்திச்சிருக்கு வெறுப்புல போட்டு எடுப்பாங்களாம் எண்ணெயில காய்ச்சி வாங்கலாம் ஒரு கூட்டு வாங்கலாம் பொல்லு வாங்கலாம் அறுப்பு வாங்கலாம் சொல்லப்பட்டு இருக்கு அப்ப சுகமாவே இருக்கும் சொல்வதனி என்ன இருக்கிறது அதனாலே பவத்தில் நோய் இந்த பிறப்பு இருக்கு இதுல துக்கம் பெரிய எது சுகம் வீடேயே சுகம் கேட்டாங்க முத்தி அடைஞ்சாதான் சுகம் கிடைக்க முடியாது அதுவரைக்கும் தோற்றுவிக்கும் பொருளியல் அந்த உயர்வை அந்த பிரம்மன் சத்தே தந்த மனதில் தேர்ந்தோர் தள்ளி நிற்பல் உந்தன் மனத்தை நன்றாய் மாயா காரியத்தினுடைய விசாரணை அது அசத் அசத்தி ரூபா ரூபாத்தைய அந்த பிரம்மம் சத்தி அப்புறம் தம் தம் மனதில் தேர்ந்தவர் தள்ளி எவ்வித நிற்பர் இதை விசாரபுறுத்தல் விசாரம் பண்ண பிறகு எதை வச்சுக்குவாங்க எதை தள்ளுவாங்க யோசனை பண்ணிப்பாரு அதனால உந்த மனதில் நன்றாய் அமைச்சாய் ஏ மந்திரியே நான் ரெண்டையும் சொல்லிட்டேன் இப்ப எதை நீங்க நன்றாக சிந்தனை பண்ணி மறுபடியும் மந்திரி ஆனாலே சிந்தனை பண்ணி சொல்வாயாக நன்றாய் நீக்க மாட்டா இது பத்து பாடல்கள்தமான கருத்துக்களை சொன்னார் அனைத்தும் அசுத்தம் துக்கம் அதுக்கு எதிர்ப்பதும் நித்தம் அனைத்தும் அதுக்குன்னாலே தோற்றும் பொருள் தோன்றுவிக்கும் பொருள் என்று இரண்டாம் பயிற்சி தோன்றும் பொருள்கள் தோற்றுவிக்கும் பொருள் எவருக்கு நித்தமாயும் சுத்தமாயும் சுகமாயும் இருக்கு இப்ப சொல்ல போற மனதில் பார்த்து நீ சொல்ல பொய் என்று இதனை அறிந்தவர் பொருந்தையும் நிற்பது பொய் என்று தெரிஞ்ச பிறகு யாராவது பொருந்திருப்பாங்களா தெரியாதவங்க இருக்கலாம் வேண்டாம் இருக்கிறவங்க ஆசைப்படுவாங்களா என்ன இது நான் ஒருங்கால அறுவாண்டி மேலதான் அது கூட என்ன சொல்ல முடியும் ஒரிசாவில போற மாதிரி கணக்காட்சி என்ன பண்றது ஒரிசா போச்சு போச்சு போனது அது நம்பிக்கை நம்பிக்கொண்டு அப்படி போல இங்கே இந்த உலகத்தை பொய் என்று அறிந்தோர் நன்றாக விசாரணை செய்து அறிந்த புருஷர்கள் கருதி இதில் சுகம் இருக்கிறது என்றும் சுத்தம் என்றும் நித்தம் என்றும் கருதார்களா கருத மாட்டான் பொருளாக இல்லை மெய் என்று அதனை அறிந்தோர் போட்டிருக்கும் போது இருக்கே பிரமசுரபம் அதை மைய என்று நன்றாக இருப்பதுல உலதோன்னா இல்லைன்னு அர்த்தம் ஐயம் இதனில் மந்திரியே சந்தேகம் இருக்க விசாரம் ஞானமாக விசாரம் தான் இது திடீர்ன்னு வந்துருது இல்லை கர்மகாண்டம் மாதிரி செய்யறது இல்லை பக்தி காந்த மாதிரி பூஜை செய்யறதில்லை உட்காந்து விஷாரம் பண்றது நேரம் காலம் தேவையில்லை நெதி கிடையாது வேதாந்த மார்க்கத்துக்கு விஷாரத்துக்கு காலம் நேரம் எல்லாம் கணக்குல பண்ணலை எப்பவும் செய்ய நடந்து போகும் பசுல பசுல போனாலும் செய்யலாம் காலையில் போனாலும் செய்யலாம் இல்லை கைத்தறி நிறுவனங்களுக்கு மூளை வேலை அதிகம் இல்லை அவங்களும் செய்யலாம் டிசைனில் போறவங்க முடியாது சும்மா நேரங்களுக்கு ஓய்வு இருக்கும் அவனும் செய்யலாம் அப்படி ஓய்வு உள்ள நேரங்கள் எப்போ ஓய்வு இருந்தாலும் சரி எப்படி ஒரு சுலபமான மார்க்காருவையா ஆனாலும் சிரணம் பண்ணுவான் சிரவணம் பண்ண பாடம் படிக்கலாமே பாடத்தின் காடு தெரிய முடியுமா சிரவணம் அது நிச்சயப்படி சிரணம் இருக்கணும் சிவனும் நித்தியாசனம் நல்லா நித்தியாசனம் அதனாலதான் அமைச்ச பாராய் நன்றாய் பாராய் நல்லா பண்ணி பார்ப்போம் உய்ய அறிவிலாதோர் இதை தெரிந்து கொண்டு செயல்படக்கூடிய சாமர்த்தியாக அஞ்ஞானிகள் பா பாழிகள் அவங்க எப்படி இருப்பாங்க நீக்க மாட்டார் கூடவர் இத வந்து இந்த தோற்றம் தோண்டிகின்ற பொருள்ல ஆசையை நீக்க மாட்டாங்க அதை சுத்திட்டே இருப்பாங்க பறக்கிறது இறக்கு பறக்கிறது என்ன பண் என்னையா ஐயோ எங்க அர்த்தத்தை எங்க போய் சொல்றது அப்படின்னு எங்க போய் சொல்றது சேதிகிட்டே செய்ய ஆறு பண்ணிக்கோங்க சேர்த்துக்கிட்டு சொல்லிக்கோங்க சேத்துக்கிட்டு சொல்லுங்க ஆறுதலா இருக்கும் ஒரு சூரிய சொல்ல ஆறுதலா இருக்கும் ஆறுதல் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் தேங்க முடியும் ஆக விசாரம் செய்ய பிரார்த்தம் எப்படி இருந்தாலும் அந்த பிரார்த்தக்கு சாட்சி பவனை வரக்கூடிய அளவுக்கு விசாரம் பண்ணிட்டோம்னா சஞ்சலத்துக்கு விடுபடலாம் உலகத்துல சஞ்சலம் தான் மனசை நீங்க சொல்லுங்க பார்ப்போம் அது அந்த ஆறாதான் இருக்கட்டும் மனசு சஞ்சலப்படாத மனசு ஒன்றும் முடியாது கொஞ்சம் கொடுதல் படிச்சா இருக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் விளையா சஞ்சலம் முற்றிலும் சஞ்சலத்தை நீக்கிற புருஷன் ஞானியும் கிடையாது தத்துவ ஈசனியை தவிர சஞ்சலம் யாரு கிடையாது சொன்ன விஷயமா அப்போ அவ்வளவுக்கும் சமாதம் சொன்னா தான் அது முக்கியம் சமாளம் சொல்லியான் எதனா ஆவிசங்கரா அந்த காஷ்மீரத்துல ஆஹ் சரோஜப்படையிடும் இந்த கருத்து தான் சொல்ற ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு புலவராக இருந்தது கொண்டு அந்த தெய்வங்கள் கேட்டதான் கேள்வி அவ்வளவு சொல்லி போனாங்க சொன்ன பிறகுதான் மேல போய் விட்டாங்க அதே கருத்துதான் இங்க ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுதே இருக்கு மனசு அது சமாளம் சொல்லி அவங்க அப்படி சமாதானம் சொல்றதுதான் அந்த வழி பண்ணுது வேற எந்த சாஸ்திரமும் இவ்வளவு சமாளம் சொல்லத்தக்கூடிய சாஸ்திரம் இல்லை அப்படி சமாதானம் சொன்னாக்க அந்த மதமான அமையடைது அப்படி அமைதி எழுந்தால்தான் அந்த சாட்சி பானம் வரும் சாட்சி பானம் இப்போ இது நினைக்கிறது இல்லை இதெல்லாம் சாட்சியும் ஆக அத்தகைய ஒரு திடமான சாட்சி பானனை வர்ற வரைக்கும் இடப்படுத்தும் அப்படி செய்யும் போது அது மூலமானது பரிபூர்ண சம்பதம் அடையுது ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவோம் அடையில் போடும் அதுக்கும் சமாளம் கேள்வி போடும் அவ்வளவும் சொல்லி ஆகும் இதான் மனப்போராட்டம் மனப்போராட்டத்துக்கு எப்படியா நாங்க நல்லாதான் இருக்கன்னு ராத்திரி போல வேலையிலேயே இருக்கிறவங்க மனப்போராட்டம் ஏது வெளிப்போட்டமே நிறைய இருக்கே மனப்போட்டும் வர போகுது இந்திய ஜஜர் வெளியே அதிகமா இருக்கு வரப்போகுது எப்ப ஒரு மன போராட்டம் அமைதியா இருக்கும் வேலை இல்ல சும்மா உட்காந்து பாருங்க ஒரு மணி நேரம் போய் தெரியும் ஏன் ஒண்ணு கொடுக்க முடியுது அதுக்கு சமாளம் சொல்லுங்க சமாளம் சொல்ல முடியாது அப்புறம் டிவி பார்ப்போமா சினிமா போடமான்னு போயிடுறாங்கல்லாம் ஏன் சமாளம் வேலை முடியறது இல்ல போயிடுறாங்க போடுவே போ ஆஹ் சரி போனாமா என்ன சினிமா நல்லா இருக்கும் அடிக்கும் போயிடுற அங்க போனான இந்த குடும்பம் தான் அவனு சொல்றான் அங்க போனா என்ன அவனை பிடிச்சா அவளை பிடிச்சான் அடித்தான் பிடிச்சா சொல்றான் இங்கேயும் பிடிச்சான்னு இருக்கு அப்பறம்புக்கம் தான் அவன் இருக்க எப்படி ஆகவே இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்ல வேணாம் உய வரிவில நீக்க மாட்டா எனக்குதான் இருப்பாங்க பொந்து என்ன வழியன் சொன்னாக குரு முகமான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னார் பொய்யை மெய்யென்று அறிந்து போதமின்மையாலே பொய்யையே மெய்யன்னு கழுதுறாங்க இது அத்தியாசம் என்ன சொல்வது பொழுது பாம்பாக கருதுறது காலை நீளாக பார்க்கறது எப்படி அத்தியாசம்னா இது பிரம்மத்தையே பிரபஞ்சமாக பார்க்குறாங்க இருக்கிற பிரம்ம்தான் இருக்கு பிரபஞ்சம் கிடையாது கிடையாது தோற்றம் இருக்கு ஜலமில்லாத இடத்துல ஜலம் சுற்றுவது மாதிரி ஒரு தோற்றம் அதனால பொய்யை மெய்யென்று அறிந்து தோதவின்மையினாலே அதனால அடைவாங்க மெய்யை மெய்யன் எண்ணி மெழுந்தே உழல்வர் மெய்யை பொய் என்று அது ஞானம் இல்லாத விவேகம் இல்லாதனால வைராக இல்லாதனால சத்தியத்தை அதான் பிரம்மஸ்வரூபத்தை பொய்யல் எண்ணி என்ன செய்வாங்க அவருக்கு பலன் மெழுந்தே உழல்வர் உலக உலக மக்கள் பாமர மக்கள் மெழுகுதான் மெலிவுன்னா மனம் மெலிவு உடம்புலாம் உழவர்களாகும் மனம் எழிந்தா இருக்கும் மனத துக்கம்தான் இருக்கும் பொய்யை பொய் என்று அறிந்து போதபுருவின் அருள் எங்க கிடைக்கும் தத்துவ ஞான குரு கிட்டே போனோம் உலகுருமார்கிட்ட போனாக்கா அது மட்டையை பருவ ஓன் தன்னையை வேண்டு தென்னன் மலம் தினையே இனம் பண்ணி திரு போன் புத்தி போன் என்று அப்படி போல அங்க போனா மட்டை தங்குவோம் தான் கொடுப்பான் தேங்காய் அப்படி பொய்யை பொய்யென்று அறிந்து அறிகிறது குரு போதகுரு வேணும் தத்துவ ஞானம் சத்ய உதயத்து சத்குருன்னு குரு அஞ்ஞானத்தை போட்டு ஒரு எவரோ அவர்தான் குருன்னு பேரும் அவர் சத்தாகிய பிரம்மஸ்வரபத்தி உதயத்துக்குரிய யாரோ சத்குருன்னு பேரும் போதகுருவின் அருளின் அவருடைய கிருவையினாலே மெய்யை மெய்யென்று அறிந்தேன் பிரம்மத்தை பிரம்மென்றே பார்த்தேன் பிரபஞ்சமா பார்க்காமல் அப்படி பார்க்கறதுனால என்ன உயர்ந்தவர் மெலிவு தேர்வு மக்கள் ஞானிகள் மெலிவு மனமான சஞ்சலத்திற்கு அப்போ மனமானது அமைந்து பெறுகிறது அமைந்து தத்துவ ஞானிக்கு மட்டும் உண்டு அபியாசி குழப்பம் உண்டு அதன் குழப்பம் தாண்டுவேன் அபியாசியுடைய வேலை அஞ்ஞானிக்கு இந்த தாண்டி பிரச்சனை இல்லை பலத்தில உயிரிழந்தே இருப்பான் பழத்தில் விடுவான் அப்புறம் கொஞ்சம் ஏறுவான் அப்புறம் மின்னு விடுவான் சொல்லுவான் ஜான் ஏறனா முடஞ்சருக்கு அப்புறம் போனான் எது போய் போனோம் போனவேதான் அப்படின்னு சொல்லுங்க அதேதான் அப்படி போறாங்க அதனால மெய்யை மெய்யன் நெருவி தீர்வர்கள் இன்பம் தோன்றில் எவரும் துறந்தே தனித்தேன் இன்பம் நீங்க அவர்கள் இப்போது மந்திரி ஒரு கேள்வி கேக்குற மாதிரி இருக்கிறது அவர் சொல்றார் நீ சொல்றதெல்லாம் சரி மக்கள் ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ற மார்க்கத்துக்கு ஏற மாட்டேங்கிறாங்க நிறைய பேரு வரமாட்டி வந்த என்ன காரணம் அப்படின்னு கேக்குற துன்பம் தோன்றில் எவரும் துறந்து ஏகராஜ் தனித்து இன்பம் தரையில் இயற்கை நீங்க நோதல் துன்பம் தோண்டிச்சோ அது விடுபடுவார்கள் எல்லாரும் தான் ஒருத்தர் மட்டும் இல்லை எல்லாரும் அஞ்ஞான காலத்துல உள்ள அத்தனை பேருக்கும் சுபாவம் தான் குழந்தை முதல் வயது நீர் வரைக்கும் சுபாவம் தான் சிவன குழந்தை எரியுது சொல்லுது அப்புறம் போகுமா சென்னார பால் குடிக்குமா குடிக்காதுமன் பாலே குடிக்கிற இல்லாரு எழுதி வச்சாலும் பிடிக்காது வெள்ளை கண்டா ஓடும் போகுது அப்ப என்ன துன்பம் தோற்று அப்படி போல ஒவ்வொருவரும் துன்பம் தோன்றினால்தான் விட்டுறாங்களே இல்லையா இப்ப ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க துன்பமா தெரியுது மண்ணன் ஓட்டி சாகுறான் அவனுக்கு எவ்வளவு துன்பம் இருக்கணும் மண்ணன் சாகிறது போட்டுக்கிறான் சொல்லுறான் ஏன் சொல்ல இது வந்து விடுபட்டா போடணுங்கிறான் அதான் துன்பம் தோன்றில் சிறந்து ஏக ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஏற்று இழக்கணும் எல்லாருக்கும் பாகுபாடு கிடையாது சகமான பேர்களுக்கும் துன்பம் அப்படிங்கிறார் அதனால இந்த இலக்கணத்தை வைத்து சொல்றார் துன்பம் தோன்றில் எவரும் ஒற்றுமை யாரா இருந்தாலும் சின்னாத்தன் எல்லாரும் உணர்ச்சி துறந்து அதை விடுத்து இருந்து துன்பஞ்சே இருக்கு எதுக்கு போனாங்கன்னு சொல்லுவாங்க சுகத்துக்கு தான் இங்க வேலை கிடைக்கல வேலைக்கு போறாங்க வெளிநாட்டுல போறாங்கல்ல இருக்கு எங்க தொழில் தெரியல அங்க போனா சுகமா இருக்கலாம் அதனால விட்டு போறதுக்கு காரணம் என்ன சொன்னாக்கா துன்பம் சுமத்தி விடுபட்டு எங்கேயா சுகத்தை தேவையை இது புயலக்கணம் நீங்க என்ன சொல்றாங்க பகல்ல வந்து வெளியே நிறைய நிறைய பூமிக்குமா நீங்க எப்படி சார் சகஜமா போச்சு அப்ப அவ்வளவு குளிரியும் வெப்பத்தையும் ஆரம்பத்தில் சகிச்சுக்கிட்டு இருந்து பழகினாலதான் இருக்க முடியுதுங்க இருக்க முடியுமா சரி இப்போ நமக்கு எல்லாம் நாம ஏன் போகல நான் இங்க இருக்க வருமானம் போகலாம் அங்கேயும் கஷ்டப்பட்டு அது விட்டுரும் போறோம் நாம எல்லாம் நமக்கு எதுவும் வருமானம் கொடுக்க அது போகு அது பத்துல அப்ப அங்க போய் சே அதை வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப அங்க இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் சகித்து கொண்டு சொன்னா அதெல்லாம் சுகம் சோட்டுக்காங்க அதனால இன்பமென்றிய தொழில் நீங்க அவர்களுக்கு என்னன்னு அமைச்சா சொன்னார் இது சொன்ன பிறகு இப்படி உலகத்தில அவரவர்கள் ஏன் போகல சொன்னாக்க ஏதோ ஒரு வகையில இன்பாடுகள் அப்போ முற்றிலும் ஏற்படுவது அதான் நீங்க மாட்டேங்கிறாங்க அப்போ மத்தவங்க ஏன் நீங்கிறாங்க சில்வ என்பது ஒட்டுமொத்த வியாபாரம் வேண்டாங்க சின்னதெல்லாம் இருக்காருனா சொல்றாங்கல்ல சின்னதா புட்டி கடை வச்சுட்டு பெரிய கடை வைக்கிறான்னு கடை வாங்கி வைக்கணும் என்ன வருமானம் வருது ஒரு கடை தெரியல சம்பாதிக்கணும் கடை வாங்க வைக்கிறான் அவனுக்கு வாங்கப்படுறதுதான் அவன் வரலாம் என்ன போன்தான் அது எப்படி இருக்கட்டும் ஒரு முயற்சி பண்றாவே இல்லையா இப்ப தள்ளிட்டு போறான் அவன் திருப்தியான் சந்தோஷமான போறான் என்ன வேற வழி இல்லை கரைக்கரை கடிக்க வச்சா நல்லது கால வருமான விடுவானா இது வண்டிட்டு போட்டு போ அப்படி போல இது உலகத்து மக்கள் ஏதோ ஒரு வகையில சோத்தை காண்றாங்க திருப்தி அடைகிறாங்க அதனால போன திருப்தி கிடையாது இதெல்லாம் பார்த்து பார்த்து உள்ள மக்கள் சில மூச்சுக்கள் விஷாலபுருஷன் பாக்குறாங்க இது எதுக்குன்னு சிவன சிறுதையா சம்பாதிந்தான் ஒன்று பேரின் பத்தி கோபாடு போடுவோம் அழியாது என்பது சொல்லி இருக்குமானம் பள்ளிக்கூடத்தில் நாலாவது அஞ்சாவது பத்தாவது படிச்சு வேலைக்கு போயிடறான் சம்பாதிக்கிறான் சில பேர்கள் வசதி வாய்ப்பு இருந்தாக்கி இல்லைன்னாலும் கூட கடை வாங்கி ஆகுது அல்லது வீட்டில் பணத்தை ஏதாவது வித்தாவது மேல்படி படிக்கிறான் படிச்ச அவன் பாருங்க இவனை விட அதிகமாக சம்பாதிக்க போயிடலாம் அவனுக்கு கௌரவம் ஏற்படுது சம்பாதிக்க அதிகமா போகுது இவன் வந்து அச்சம்பாத்தி இருக்க அதிகமா கிடையாது அவனுக்கு படிச்சுட்டு தொழில் நிச்சான் வருமானம் வருது அப்போ வந்து அவன் காசு இல்லாம வருமானம் இல்லாம இருந்தாலும் கூட குடும்பத்தில சொத்து வித்து படிச்சாலும் கூட பெரிய அவனுக்கு பெரிய லாபம் இருக்கு அவருக்குன்னு சம்பளம் கம்பளம் நிறைய வருது அப்ப இவரை பார்க்கும்போது நான் முன்னாடி வந்திருக்கலாம் போய்ட்டுமே என்ன ஏங்கனாய் ஒரு இயற்கை வந்துடுமா ஒரு நாள் வர்ற விஷயமா அது அப்படி போல அபியாசிகள் மோசுக்கள் மற்றவங்களை விட அபியாசம் என்ற உலகப்பூர்கள் எதன கர்மானுசாரம் கிடைத்ததில் திருச்சி அடைந்து கொண்டு இவர் பாடுபடுவோம் பாடுபட்டா ஒரு நான்கு பெரிய லாபம் நமக்கு உண்டு அப்படி இருக்கிறதுனால மற்றவங்க சிற லாபத்துக்காக இது விடப்படாது என்று நிச்சயம் செய்கிறவன் யாரோ அவர மூச்சுக்கள் என்றும் விநியாசுக்கள் என்றும் அபியாசிகளுடன் சொல்லப்படும் என்று சொல்லப்படும் இழிவை உணர்ந்தால் இழிவை இழிவே என்று அமைச்சர் இழிவை உணர்ந்தால் உயர்வை எவரும் தேடி நோக்கும் எவர் ஒற்றுமை பொரு கேவலம் இது வந்து தளத்தக்கது என்று நினைச்சாக்கா அதை விட்டுட்டு பெருசா மாட்டாங்களா அவளைய இதை வச்சுக்க மாட்டாங்க அது எதுவாருமான இழிவை உணர உயர்வை எழுத நோக்கார் இது ஒரு கேவலமானது இது தளத்தக்கது என்று நினைக்கலன்னு சொன்னா பிரித்தே இருப்பாங்க அப்போ கிழப்புகள்ல எச்சியலை சாப்பிட்ற கூட்ட ஒரு கோட்டை இருக்கு மனுஷன் தான் நம்மள மாதிரிதான் இருக்கா அதுல சந்தை போடுறான் இல்ல இதை வேலை வேட்டி பார்த்து கௌரவ இருக்க அது இழிவான தொழில்னு அவன் நினைச்சா நினைக்கல பாருங்க நினைச்சா இருப்பானா இருக்குல்ல நாய் இருக்கட்ட நாய அப்படின்னு மனுஷன் மனுஷன் நம்ம சேர்ந்த மனுஷன் வந்து அந்த தொழில நம்ம இதுலயே பாக்கறா செய்யறான்னு அப்ப அவன் இழிவு நினைச்சா அவன் அவன் செய்வானா தெரியல அவனுக்கு அது என்ன அவன் நினைக்கிறான் ஏதோ வயிறு போப்பு வயிறு நினைச்சா போதும் தீர்த்து அடையா அவன தீர்த்தான் அப்படிப்பட்ட சுபாவம் இருந்தா விடுவானா இப்ப என்ன செய்யணும் அவனுக்கு ஒரு காலத்துல ஐயோ இந்த மாதிரி காரியம் செய்யணும் இருக்குன்னு விட்டான் பட்டதான் அவனு விட்டுவானா இல்லையா நிச்சயமா விட்டுவான் ஏதோ ஒரு செஞ்சா பழைப்போம் அப்படின்னா கூலி வேலை செய்யணும் கூலி வேலை செய்யறதுக்கு கேவலம் கூடுவேன் செய்வானா என்ன செய்வான் தலையில ஒரு கூட வச்சுக்கிட்டு ஒரு கத்தியா தான் இருப்போம் இது என்னையா கூலி வேலை செஞ்சுக்கிட்டு என்ன ஒருத்திட்டு சொந்த சொந்தமா இருப்பேன் ஒழியா கூலி வேலை செய்ய மாட்டேன் அப்படி அப்படி சொல்லுவோம் போறா இல்ல அவனுக்கு என்ன ஆனா கூலி வேலைக்கு அவனுக்கு ஏன் போல கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு உணவு அவனுக்கு கேவலமானது நினைச்சான நிச்சயமா விட்டுருவோம் அதோட மேலா என்ன இருக்கு ார் உயர்வை எ நோக்கார் எப்போதுமே இழிவு இல்லைன்னு சொன்னா எச்சலக்காரன் எப்படி போக முடியும் திரும்பி இருக்க அப்படி போல என்றும் நோக்கார் இழிவை இழிவென்று உணர் எந்த கால வாய்க்கும் இது வந்து இழிவு இது இழிவுதான் நினைக்கிறது எப்போ அவங்களுக்கு வாய்ப்பு பண்ண சொன்னா எப்போ புண்ணிய பரிபாவம் வருமோ அது வாய்ப்பு வரணும் அப்பதான் அது புத்தி கொடுக்கும் சிலகாரனுக்கு ஒரு புண்ணிய விசேஷம் வருமையானால் இது நமக்கு லாய்க்கலே விட்டுரும் அது வரைக்கும் நான் விட மாட்டான் அதே போல ஒரு கூலிக்காரனுக்கு அது ஒரு காலத்தை கூட்டி வைக்கணும் அப்பதான் அவன் முடியும் என்ன விட முடியாது எந்த காலம் வாய்க்கும்னா புண்ணிய காலம் அச்சம் பண்ணிக்கணும் அது எப்ப புண்ணியம் பரிபாகமாகதோ அப்ப கிடைக்கும் எப்ப வரலாம் ஆனாலும் இவனுக்கு உடனும் எண்ணெய் இருந்தா அது வரும் அதுவும் வராது அந்த இடிவுன்னு நினைக்கணும் இனி அந்த செங்கல பெருமாக அது புண்ணி கூட்டி வைக்கும் அப்படி இல்லையான்னு சொன்னா அது புண்ணியம் வரும்போது கூட இவங்க கொஞ்சம் கூட சாப்பாடு கிடைக்கிட்டே போதும்னு நினைச்சுக்கோங்க பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரனு கேட்டாங்களாம் லாடி செடி இருந்தா என்ன பண்ணுவேன் இப்ப மனு செட்டில் வரேன் அப்போ ஒரு வெள்ளியிலேயே தண்ணிக்குல வாங்கி முடிய பிச்சைக்கார பத்தி போகாது அப்ப பிச்சையாடு பேக்கற அப்படிங்கிறான அப்படி போகல இது இழிவு நினைச்சா தான் அதை விட முடியும் அது என்ன இருந்துகிட்டே இருக்கணும் அப்ப அந்த காலம் வரும்போது விடலாம் அப்படி இருக்கிறதுனால சொல்ற இழிவே உடைய இருக்கு இந்த கீழ்தரமான புத்தி உடையவருக்கு அமைச்சா இதனை ஈடு சொன்னாராய் அதனால பண்ணி பாரப்பாந்தே அமைந்தே அதில் இருந்தே போதும் சீதமன் போல் குளிர்ந்து என வெப்பம் மகாராஜா திறவு இதிலே மந்திரியானவர் கேட்கிற கேள்விக்கு மகாராஜா அவர் வாழ்க்கையிலும் மகாராஜா தரவு வாழ்க்கையிலும் ஆகவே அப்படிப்பட்ட மகாராஜா ஆனவர் அவருக்கு சமானம் மந்திரியும் இடையிடையே கேட்கறதாக கேள்வி தொக்கி இருக்குது இப்போது மந்திரி என்னன்னா எல்லா பக்தி மார்க்கத்தில் எல்லா பக்தர்களும் நிலை தெரிஞ்சு சின்ன பேர் பதமூத்தி இருக்கும்போது நீங்களும் தெரிஞ்சிருக்குதை அடையலாம் அப்படி இருக்க அடையலாம் அல்லவா என்று கேட்டா என் சொல்ற வேதவாதிகளை போர் பிரபஞ்சம் ஏறனவே அகன்றதல்லவேதவாதிகள் அதான் உலகம் சத்தியம் என்றும் மற்ற உலகம் எல்லாம் நினைப்பார்கள் என்ன நீங்க அடைஞ்சீங்கன்னு சொன்ன இது அகண்டே எமை அன்றி அது இல் என்று போதை வெளியில் துறைந்த புனித துறையை கண்டாய் எமையன்றி என்னுடைய அதிஷ்டான சைதன்யமாக கோலத்தனும் பிரம்மும் அவர்கள் ஒன்று தான் கோலத்த பிரம்மத்துக்கு அந்நியமாக பிரபஞ்சம் இல்லை இருக்கு கர்ப்பியூ சம்பந்தம் வாஸ்தமா இல்லை அப்படி இருக்கிற அதுவும் அனுஷ்டானக்கு அந்நியமாக கோபம் பண்ணார் ஆகவே இந்த பிரபஞ்சம் நிச்சயம் பிரம்ம சத்தியம் என்றும் ஏக ஏகமாவது ரெண்டெல்லாம் நிச்சயத்தோடு தொடர்ந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது கண்டா முன்னிலேசை சீதமதிபோ குளிர்ந்து ஜன வெப்பம் தீரும் அப்படி தெரிந்தீங்க என்ன லாபங்களுக்கு பகல் நேரத்திலே மிகவும் வெப்பத்தோடு அனுபவித்திலே தோன்றும் போது குளிச்சா இருக்கோ சீதமதி குளிச்சு கொடுக்கக்கூடிய கொளிருந்து உள்ளமானது பிறப்பிறப்பாகிய ஜன வெப்பம் தீரும் இதுதான் அபேடபானையில் வரக்கூடியது வீர பாணியில மீனம் பிறப்பிறப்பு ஜன வெப்பம் உண்டு உயர்ந்த புன்திலையை பற்றிய அவருடைய போல பிணைப்பிழப்பாகிய பதமற்றால் நிறையவில்லை அதிலே ஜனநட்பம் உண்டு கிடையாது என்று என்னுடைய பட்சத்தை சாதிக்கிறார் இருந்த விடத்தில் இருந்துமலமான பொதம் அடக்க வேண்டும் வரும் விமானத்தோர் அதாவது பூர்வாசனம் எந்த ஆசனத்து இருக்கோ அந்த ஆசனத்தை இருந்து கொள்ளு இந்த ஞானி அடையலாம் அல்லவா என்று கேட்டா சொல்றார் என்று உரைக்கில் என்று உரைக்கும் போது அது ஒன்று ரெண்டு பூமிக்கு பொருந்தும் அதாவது சுபேட்ச விசாரணை அதையும் இழந்து இருந்துக்கிட்டே பண்ணலாம் பாடம் கேட்கலாம் விசாரணை பண்ணலாம் ஆனால் திருந்து நிமல மனத்தோர் தீரவேனும் ஒளிந்திய பொருந்தி ஏகாந்தத்தின் போதை மடக்க வேண்டும் ரெண்டு பூமியான மூணாம் பூமி தனுஷ தனுமான சித்தம் சிறுகள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பூமி இருக்கு அந்த மூன்றாம் பூமியானது தனியா இருந்து அபியாசம் பண்ணியும் அது யாரா இருந்தாலும் சரி திரும்ப நிமளமான தோல் குற்றம் இல்லாத அந்த கண சுத்தளைவர்கள் இருந்தாலும் கூட நிறவிலும் ஒளிந்தை அதாவது அதை விட்டு நீங்கி ஏகாந்தத்தில் பொருந்தி போதம் நம்மளுடைய மனதை அடக்க வேண்டும் ஆகவே நீ சொல்றது ஆரம்பத்துக்கு இரண்டு தினமும் பொருந்தும் மூன்றாவது பொருந்தாது மருந்து மனத்தோருக்கு என்ன வாய்ப்பு அமைச்சா சொல்ல பல தொழில் இருக்குத்தானு செய்யும் வருத்தம் வரத்தானே செய்யும் அப்படி எப்படி மனதை அடக்கிறது கூட்டுவங்கள் இருக்கும் குடும்பத்தில் எத்தனையோ அபிப்பிராயபரங்கள் இருக்கும் சொந்தமாக அபிப்பிராயம் ஊர் வம்பு உலகம் வம்பு அரசியல் வரத்தான் செய்யும் எங்க போடுறது எங்க மனதை அடக்கிறது அப்படிங்கிற இது பொருந்தாதி தேவனம் என்ன எவ்வளோ விசாரப்படுத்த வைதாக்கிசாலையாக இருந்தாலும் கூட அது முடியாது உதாரணமாக பள்ளிக்கூடத்தில் பசங்க கூட படிக்கிறாங்க படிச்ச காலத்தில் பார்த்து பசங்க தனியாக இடத்துல போய் தான் படிக்கிறாங்களா வீட்டில் படிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க எங்கே யாரும் ஓய்வா இருக்கா ஒடிஞ்ச இடமும் இங்க கூட இன்னும் கேட்குறாங்க இங்கே இடம் கொடுக்குறதில்லை அந்த பதில் பாருங்கள்ல மோட கூட படிச்சிருப்பாங்க இங்கே போய் அந்த முன்னேற படிச்சு போயிடும் கிடக்கா ஒரு பிரச்சனை பத்து குரங்கு சமாளம் அப்படின்னாரு அப்படி போல பனி கொடுத்து பசங்க அவனுக்கு என்ன வருத்தமானம் தெரியும் பெரிய சம்பாதிக்கிறாங்க சில படம் தெரியும் அவனுக்கு தெரியாது தானே செய்வாங்க உடனே செய்ய மாட்டாங்க படிப்படுத்துக்கு தன்னும்டிக்கலவா அவ இந்த வருஷ அடுத்த வருஷம் படிக்கணும் இது கடிச்சு படிப்பு இந்த படிப்புக்கு மீனப்பட உலகம் இல்லை உலகம் அது ஒரு படிப்புக்கு அபியாசம் பண்ண வேண்டாம் அதனால தான் ஒே புரிந்து ஏகாந்தடக்க வேண்டும் வருின்றும்க நீோர் ஜத்தினி என்பரா கணவாமித்தின் கப்பலோட்டம் போல இப்போ சரி இருக்கட்டும் நீ அப்டே செஞ்சாச்சு இனமே அனைத்தும் முடித்தும் முடிதும் அமர்ந்தோர் அபியாச எல்லாம் முடிச்சாச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப வீண்டா எழுதுறவங்க கூட இல்லை இனமே சென்று நின்றும் ஏகம் இயங்கார் என்னில் வீட்டுல போயி மீண்டும் அவர்கள் போராட்டம் போனாலும் கூட அவர்கள் பாவனை பிரம்ம பாவனை இருக்கும்போதே வரா அது மட்டுமல்ல நான்காம் பூமியில உள்ளவர்கள் ஒருபான் இருக்கலாம் நான் ஐந்தாறாம் பூமியில இருக்கேன் என்னுடைய மனமானது உருவம் அதிக நாட்டமா போச்சு அவருக்கு எப்படி வர முடியும் ஆனா வர முடியாது தினமே அகமாய் நிற்போ ஜகத்தி இயல்பை வராது